மனை மாற்றி கூழோ கஞ்சையோ நம்ம வீட்டில் இருந்து குடிக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி கட்டுவது ஒரு வீடு அதை பார்த்து பார்த்து கட்டி அன்போடு இல்லரும் நடத்த ஆசைப்படுபவராயிருந்தாலும் சரி வீடு கட்டும் போது அது எப்படி கட்டப்படுகிறது சிக்கல்கள் என்ன என்னென்ன பொருட்கள் வேண்டும் அவற்றின் தரம் எவ்வாறு பார்ப்பது என்பன போன்ற சந்தேகங்கள் நமக்குள் எப்போதுமே இருக்கும் அதெல்லாம் பில்டர் பார்த்துக்குவார் சார் என்று சொன்னாலும் பில்டர் சரியாகத்தான் செய்கிறாரா என்று ஒருவித சந்தேகத்துடனே வீட்டின் சாவியை கையில் வாங்கும் அப்பாவை நடுத்தர குடும்பஸ்தர்களை நினைக்கும் போது ஒரு பெருமூச்சு வரத்தான் செய்கிறது ஆனால் இவற்றை பற்றி எங்கு தெரிந்து கொள்வது யார் இதை சொல்லித் தருவார்கள் அப்படியே சொன்னாலும் அதற்கு ஒரு விலை இருக்குமே இதோ உங்களுக்காக சில தகவல்கள் முதலில் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த சில தகவல்களை பார்த்துவிட்டு பிறகு ஆழமான தகவல்களை பார்ப்போம் ஒரு வீட்டிற்கு பேஸ்மெண்ட் அல்லது அடித்தளம் தான் முதலில் அமைக்கப்படும் பின்பு அதன் மேல் நமக்கு தேவையான படி அறைகளை தடுத்து வீடாக உருவாக்கவும் வீடு கட்டும் முறைகளில் பெரும்பாலும் இரண்டு விதங்கள் பின்பற்றப்படுகின்றன ஒன்று உள்ளுரை சட்டம் அதாவது பிரேம் ஸ்ட்ரக்சர் மற்றொன்று இடைத்தாங்கும் தளம் அதாவது லோட் பேலன்சிங் ஸ்ட்ரக்சர் வீடு கட்டும் முறைகளில் உள்ளுறை சட்டம் என்பதில் அறைகளை நாம் எப்படி வேண்டுமானாலும் தடுத்து கொள்ளலாம் ஆனால் எடை தாங்கும் தலம் அமைக்கும் போதே திட்டமிட்டு அவ்வாறு அமைக்க வேண்டும் அமைத்த பின் மாற்றுவதென்பது அநேகமாக முடியாத ஒன்று ஏனெனில் சுவரின் பலம் தாங்கும் தன்மையில்தான் அடுத்தடுத்து அடுக்கு கட்ட முடியும் இந்த முறையில் அதிகம் இரும்பு செலவாகாது என்றாலும் இரண்டு அடுக்கு மேல் எழும்பும் போது அடித்தளம் மிக அகலமாக அமைக்க வேண்டும் இப்போது பெரும்பாலும் உள்ளுரை சட்டம்தான் பயன்படுத்தப்படுகிறது வீடு கட்டும் போது இவ்விரு முறைகளையும் நாம் பயன்படுத்த முடியும் இரும்பு கருங்கள் போன்ற பொருட்களின் விலகையும் அவற்றை கொண்டு வரும் செலவு அதோடு நம் வீட்டின் அளவு மற்றும் அடுக்குகளின் திட்டம் போன்றவைகளையும் கணக்கில் கொண்டு அடித்தளம் அமைக்கும் முறையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு இரண்டு அடுக்குகள் ஒவ்வொரு அடுக்கிலும் நான்கு அல்லது ஐந்து அறைகள் மொட்டை மாடி மொத்த சுற்றளவு நூத்தி அறுபது அடி என்று வைத்துக் கொண்டால் கருங்கள் சற்று அருகில் கிடைக்கும் மீதமுள்ள பொருட்களும் அருகிலேயே கிடைக்கும் பட்சத்தில் நாம் எடை தாங்கும் தேர்வு செய்யலாம் தற்போது ஒரு அடுக்கு மட்டும் கட்டி பின்பு மேல் தளம் வேறு முறையில் அறைகள் தடுக்கலாம் இரும்பின் விலையும் கட்டுப்படியாகும் என்று வைத்துக் கொண்டால் நாம் உள்ளுரை சட்டத்தையே தேர்வு செய்யலாம் இரண்டிலும் அதி அவசியமாக நாம் பார்க்க வேண்டியது நிலத்தின் தாங்கும் திறன் சில நிலங்கள் இலகுவாக இருக்கும் சில நிலங்கள் இறுக்கமாக இருக்கும் இறுக்கமாக இருப்பின் எடை தாங்கும் தனம் சிறந்தது இலகுவாக இருப்பின் உள்ளுரை சட்டமே சிறந்தது இந்த உள்ளுரை சட்டமானது எத்தனை அடி ஆழம் வரையிலும் இறுக்கமான நில நோக்கி கட்ட ஆனால் எடை தாங்கும் முறை இதற்கு ஒத்து வராது சில அடிப்படை தகவல்களை பார்த்துவிட்டோம் இனி வீடு கட்டுவதற்கான முறையை பார்ப்போம் வீடு என்பது கீழ்கண்ட அங்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் அடித்தளம் சுற்றுச்சுவர் பரனை அடுக்கு அல்லது லாப்ட் சன்னல்கள் கதவுகளின் வாயில்கள் மேற்கூரை மாடிக்கு படிகள் மாடிக்கு கைப்பிடிச்சல்களுக்கும் நிழற்குரை சன்ஷேப் முன் வாசல் கூரை போற்றிகோ இவை அனைத்தும் இருக்க வேண்டும் இதுவல்லாமல் பல அங்கங்களை நம் வசதிப்படி சேர்த்துக் கொள்ளலாம் அமைக்கும் முறை இரண்டு அடித்தள வகையிலும் கட்டுமான முறை வேறாக இருக்கும் பின்பு செய்யப்படும் வேலைகள் இரண்டிற்கும் பொருந்தும் வீடு கட்டும் போது செய்யப்படும் வேலைகள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் மேற்கூரை அமைக்கும் வரை முதலில் எடைத்தாங்கும் தலைமுறை சுவர் வரும் இனங்களில் இருக்கும் மண்ணை இரண்டடி அகலத்தில் இரண்டடி ஆழத்தில் தோண்டி எடுத்தல் முதலடுக்கில் ஒன்றரை ஜல்லியை அரை அடி உயரத்திற்கு கொட்டுதல் சிமன் மணல் மற்றும் கருங்கல் கலவையை மீதமுள்ள உயரத்திற்கு கொட்டி சமமான தரையை உருவாக்குதல் தரை மட்டத்தில் இருந்து இரண்டு அல்லது இரண்டரை அடிவுகள் வரை செங்கல் சுவர் எழுப்பி அதனுள் ஆற்று மணல் கொட்டி சமப்படுத்துதல் வீட்டின் வாசற்கால் ஒன்று அல்லது இரண்டு எங்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்து தலைவாசல் மற்றும் பெண் கால்களை நிறுவுதல் சுற்றுச்சுவர் மூன்றரை மூன்றடி வரை எழுப்புதல் சன்னல்கள் எங்கு வேண்டும் என்று திட்டமிட்டு சன்னல்கள் சட்டங்களை நிறுவதல் சன்னல்கள் தவிர மற்ற இடங்களில் சுற்றுச்சுவர் தரையில் இருந்து வரை எழுப்புதல் ஏழாம் அடியில் பறனைகளை திட்டமிட்டு அமைத்தல் இப்போது ஏழு அடிவரையில் சுற்றுச்சுவர் ஒரே மட்டத்தில் இருக்கும் மீதம் இருக்கும் இரண்டடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் மேற்கூரை அரை அடி உயரத்திற்கு அமைத்தல் உள்ளுரை சட்ட முறையில் கீழ்கண்ட வேலைகள் செய்யப்படும் தூண்களை அமைக்கும் இடங்களில் மூன்றுக்கு மூன்று அகல நீளத்தில் ஐந்து அடி ஆழம் வரை மண்ணை ஆழம் என்பது இறுக்கமான மண்ணடுக்கை தொட ஒரு அடுக்கு ஒன்னரைச் சல்லிக் கொட்டுதல் பெடல் எடப்படும் தூணின் பாதம் அமைத்தல் பாதத்தின் மேல் தூணின் உள்ளுரை இரும்பின் கம்பிகளை நிறுவுதல் தூண் பாதத்தில் கலவையை கொட்டி கான்கிரீட் அமைத்தல் நிலத்தின் மட்டத்திற்கு முக்கால் அடி வரை எனப்படும் சு வட்டம் அத்தல் தூண் ஆன பிறகு தூணை சுற்றி இருக்கும் பள்ளத்தில் அங்கு எடுத்த மண்ணையை அதில் நிரப்பி நன்றாக நீர்விட்டு இடைவெளி இல்லாமல் மறுபடி பூமியை இருக்குதல் சுற்று வட்ட சட்டத்திலிருந்து ஏழு அடிகள் இரண்டு அடுக்காக கான்கிரீட் தூண் அமைத்தல் பரணிக்கு மேல் இரண்டடிக்கு கான்கிரீட் தூண் அமைத்தல் சுற்று சுற்றுச்சுவர் கட்டுதல் சன்னல்கள் மற்றும் கதவுகளின் சட்டங்களை நிறுவுதல் மேற்கூரை அரை அடி உயரத்திற்கு அமைத்தல் இவ்வாறு அமைத்த பின் கீழ் வரும் வேலைகள் ஒவ்வொன்றாக செய்யப்படும் முக்கால் ஜல்லிக்கொண்டு தரை போடுதல் மாடிக்கு படியமைத்தல் கூரையின் மேற்புறம் கைப்பிடிச்சுவர் அமைத்தல் மின் மற்றும் நீர்க்குழாய் சார்ந்த வேலைகள் செய்தல் பரனை மற்றும் கூரையின் மேல் பூசுவேலை செய்தல் சுவர்களின் உட்புறமும் வெளிப்புறமும் பூசுவேலை செய்தல் சுவர்களின் உள்கூறையும் பட்டி போடுதல் வண்ணம் தீட்டுதல் தரையில் ஓடு பதித்தல் வாயிற் கருவுகள் மற்றும் அமைத்தல் சமையலறையில் அடுப்பு மேடை மற்றும் இதர வசதிகள் அமைத்தல் குளியனரை சாதனங்கள் நிறுவுதல் வீட்டின் வெளிப்புற முன் வாசல் படிகள் மற்றும் திண்ணை அல்லது நடைமேடை அமைத்தல் முடிந்தவரை கழிவறை சார்ந்த கட்டிடம் மற்றும் கழிவு தொட்டியை வீட்டை சாராமல் கட்டுவது நலம் சில அவசிய குறிப்புகள் ஒவ்வொரு முறை தூண் சுற்றுவட்ட சட்டம் பீ மற்றும் சுவர் எழுப்பும் நீ நீர் ஊற்றி கட்டுமானத்தை உறுதியாக்க வேண்டும் சுற்றுவட்ட சட்டம் அமைக்கும் போது நிலத்தின் மீது அது அமரும்படி அமைக்க வேண்டும் நிலத்தின் மட்டத்தில் இருந்து சற்று உயரக்கூடாது முடிந்தவரை மாசு குப்பை இல்லாத மணலை உபயோகிக்க வேண்டும் மணல் வெண்மையாக இருக்க வேண்டும் கட்டுமானத்திற்கு உபயோகிக்கும் மணல் பொடியாக இருத்தல் கூடாது பூசு வேலைகளுக்கு எடுக்கும் மண் பொடியாக இருக்கும்படி பார்த்து சுவர்கள் பார்க்க சீராக இருக்கும் இரும்பு கம்பிகள் வாங்கும் போது முறுக்கு கம்பிகளையே அதிகம் பயன்படுத்த வேண்டும் தூண்கள் சுற்றுவட்ட சட்டம் நிழற்கூரைகள் மேற்கூரை மற்றும் பறனைகள் அமைக்க அதற்கேற்ற தடிமனில் கம்பிகள் வாங்க வேண்டும் பன்னிரண்டு மில்லி மீட்டர் கம்பிகள் தான் வீட்டிற்கு அதிகம் உபயோ உபயோகமாகும் வலு அதிகம் தேவைப்படாத இடங்களில் பத்து மில்லி மீட்டர் கம்பிகள் உபயோகிக்கலாம் மில்லிய கம்பிகள் போதிய உறுதி தராது சிமெண்ட் தேர்ந்தெடுப்பது மிக கடினம் டால்மியா எல்லாவற்றிற்கும் பொருந்தும் எனினும் சுவர்கள் தவிர அனைத்துக்கும் உபயோகிப்பது நல்லது அறைகள் மற்றும் அலமாரிகள் எவ்வாறு அமைக்க வேண்டும் மாடிப்படிகள் எங்கு வர வேண்டும் என்றும் அடித்தளம் அமைந்தவுடனே திட்டமிட வேண்டும் அறைகளின் அகலம் பத்து அடிக்கு மிகுந்தால் கூரை போடும் முன் குறுக்கு வாட்டத்தில் அமைப்பது கூரையின் எடையை தாங்கும் கீழே சுற்றுவட்ட சட்டம் இல்லாத இடத்தில் சுவர் எழுப்ப வேண்டினால் அதற்கு தனியாக துணை தூளம் தரையின் மேல் அமைப்பது நல்லது செங்கல் வாங்கும் போது ஒரு கல்லை எடுத்து பத்து அடிகள் மேலே தூக்கி எரிய கீழே விழுந்து அவ்வளவாக உடையாமல் இருக்க வேண்டும் கருமை இல்லாத செந்திரமாக இருத்தல் நல்லது கல்லின் மீது நீர் தெளித்தால் கனப்பொழுதில் ஈட்டுக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் கல் நன்றாக வெந்துள்ளது என்று அர்த்தம் தரையளவு பூமி மட்டத்தில் இருந்து உயர்த்திய பின்னர் அதில் உள்ளே கொட்டுவது கட்டாயமாக ஆற்று மணலாக இருக்க வேண்டும் பூமியின் உள்ளிருக்கும் ஜந்துக்கள் ஆற்று ஏறி வராது மேலும் ஆற்று நீர் ஊற்றிய பின் காற்று இல்லாமல் இருகிவிடும் அடித்தளத்தை சுற்றி கான்கிரீட் கொட்டி நீர் தேங்காதவாறு அமைக்க வேண்டும் மரம் வாங்குவதில்தான் பெரிய சிக்கலை இருக்கிறது ரெடிமேட் சட்டங்கள் வாங்கவே கூடாது புதிதாக மரம் வாங்கி ஆசாரியை கொண்டு சட்டங்கள் மற்றும் கதவு சன்னல்கள் செய்வது நல்லது முடிந்த அளவு தேக்கு மரங்கள் எல்லா இடத்திலும் உபயோகிக்கலாம் விலையை பற்றி கவலைப்படாமல் மரங்களின் தரத்தை பார்த்து ஒற்றை தவறையாக செலவு செய்தல் நலம் கிணறு அல்லது ஆறுதலை கட்டாயம் நீரோட்டத்தின்படி அமைய வேண்டும் மேலும் தகுந்த பாதுகாப்பு வசதியும் குழந்தைகள் எளிதில் எட்டாதவாறும் அமைக்க வேண்டும் நீரிலைப்பான் மோட்டார் பம்ப் பொருத்துவதற்கேற்ப கிணற்றி அமைத்தல் நல்லது முடிந்தவரை விலை அதிகமான அதே நேரத்தில் தரமான வண்ணப்பூச்சி பூச வேண்டும் வாட்டர் பைங் ப்ரீமியம் தரத்தில் உள்ளதை உபயோகிப்பது நல்லது ஏனெனில் அவை கரை தாங்கும்படி இருக்கும் கரைகள் ஏற்பட்டாலும் கூட நீரினால் நனைத்த துணியை கொண்டு துளைத்தாலே புதிய சுவர் போல் காற்றியளிக்கும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் நிறம் மாற்றிக்கொள்ளவும் ஏதுவாக அமையும் சுவரின் மேற்புறம் மென்மையாக அமைய சுவரொட்டி பூசுதல் வேண்டும் பட்டி போட்ட பிறகு வண்ணம் உபயோகித்தால் சுவரின் கீரல் மற்றும் கோடுகள் விழுந்தால் கூட எளிதில் சரி செய்து விடலாம் சுவரின் பூசுவேலை முடிந்த பிறகு சுவரின் மட்டம் சீராக அமையும்படி செய்வித்தால்தான் பட்டி மற்றும் வண்ணம் பூசும் செலவு குறைவாக ஆகும் தரை அமைக்கும் போதே வெளியேறும் திசையில் தானாக நீர் செல்லும்படி அமைக்க வேண்டும் மும்முனை மின்சாரம் பெறுதல் நனும் பெராவிடிலும் அதற்கேற்ற மின்சாதனங்கள் மற்றும் மின் இணைப்புகள் வீட்டில் கொடுத்துவிட்டு ஒருமுனை மின்சாரத்திலும் பயன்படுத்திக் பின்னர் மும்முனை வாங்கும் போது அதற்கேற்ற இணைப்பை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைக்கும் போது மறு செலவுகளை தவிர்க்கலாம் அரசு தரும் மின் இணைப்பு தவிர்த்து வேறு எளிய முறைகளில் ஒளி அமைப்பிற்காக மட்டுமாவது ஒரு ஏற்பாடு செய்தல் முற்போக்காக அமையும் காற்று வீசும் இடங்களில் காற்றில் சிக்கன மின் உற்பத்தி அமைப்பது கூட சிறந்ததுதான் ஒரே ஒரு மின்மாற்றி மற்றும் மின்கலம் வாங்கி விளக்குகள் மற்றும் விசிறிகள் மட்டும் இணைத்துக் கொள்ளவும் மின்கலத்தை மின்னேற்றம் செய்வதற்கு மட்டும் பல ஏற்பாடுகளை செய்யாமல் தங்கள் வீடு அமையும் இடத்தை பொறுத்து என்னென்ன வழிகள் செய்யலாம் என்பதை தீர்மானிக்கலாம் வாகனங்கள் வைத்திருப்பின் அவை நிழலி வீட்டினுள் இருக்கும்படி வீட்டின் முன் தேவையான அளவு இடம் விட வேண்டும் மாடிப்படியின் கீழ் எந்த அறையும் இல்லாதவாறு பார்த்துக் கொள்வதே சிறந்தது வாஸ்து பற்றி சில உண்மையான உண்மைகளை உங்களுடன் கொள்ள ஆசைப்படுகிறேன் பல புத்தகங்களை படித்து பல விற்பனர்களுடன் கலந்தோசித்து இணையத்தில் கிடைக்கும் தகவல்களையும் படித்து ஒரு முடிவான முடிவாக கீழே உள்ளவற்றை கண்டறிந்தேன் இது விவாதத்திற்குரிய தகவல் இல்லை இவற்றை ஏற்றுக்கொள்வதும் புறந்தள்ளுவதும் தங்களுடைய உரிமை இதோ அவைகள் வாஸ்து என்பது திசைகளை பற்றியது அளவுகளை பற்றியது அல்ல வாஸ்து செல்லும் ஒரே அளவு சார்ந்த தகவல் தலைவாய்ச்சல் வைக்கும் அளவு கணக்கு மட்டுமே ஒவ்வொரு திசைக்கும் கணக்குகள் இருக்கின்றன வாஸ்து சொல்லும் தகவல்கள் அனைத்தும் வீட்டில் குடியிருப்பவர்களின் உடல் மற்றும் மனநலம் நன்றாக அமைவதற்கே வாஸ்தவத்திற்கும் குடும்பின் நிதி நிலைமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வாஸ்து பார்க்க வேண்டுமெனில் எளிய தமிழில் வாஸ்து புஸ்தகத்தை வாங்கி தெளிவுபெற்று பின்னர் வீடு கட்ட நலம் வாஸ்துவின் பேரில் வீட்டின் பெரும் பகுதியை மாற்றக் யாரும் சொன்னால் நம்பாதீர்கள் வாஸ்து குறைபாடு ஏற்படக்கூடிய இடங்கள் சமையலறை மற்றும் நீர் ஆளப்படும் இடம் நீரையும் நெருப்பையும் சரியான இடத்தில் வைத்த பின்பு வேறு எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை